சுவாமி விபுலானந்த இசை நடனக் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பெல்ஜியத்தில் ஐரோப்பிய கால்பந்தாட்ட போட்டியொன்றில் இடம்பெற்ற கைகலப்பில் மைதானத்தின் ஒரு பகுதி இடிந்து வீழ்ந்ததில் முப்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க அதிபர் ரொனால்டு ரீகன் அவர்கள் முதல் தடவையாக சோவியத் ஒன்றியத்திற்கு விஜயம் செய்தார்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 டிஸ்கவரி விண்வெளியோடன் பன்னாட்டு விண்வெளி நிலையத்துடனான தனது முதலாவது இணைப்பை வெற்றிகரமாக முடித்தது இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சிவயோக சுவாமி ஈழத்து சித்தரிவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கில்பர்ட் கெய்த் சிஸ்டன் ஆங்கிலேய கவிஞர் கட்டுரையாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூறாம் ஆண்டு மார்டின் விக்ரமசிங்க சிங்கள எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டென்சின் நார்கே நேபாள் இந்திய மலையேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் எவ் கனடி அமெரிக்காவின் முப்பத்தி ஐந்தாவது தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தருமபுரம் ப சுவாமிநாதன் தமிழிசை தேவார பேரறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மானா மக்கின் ஈழத்து எழுத்தாளர் மற்றும் ஊடகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஆறுமுக தொண்டமான் இலங்கை மலையக அரசியல்வாதி தொழிற்சங்க தலைவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆண்டு ஹேம்பிரி டேவி இங்கிலாந்து சுவிட்சர்லாந்து வேதியியலாளர்